صلى الله بارك على ابراهيم وعلى ال اراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذريته واصحابه وامبيته اجمعين واوصيكم ببعض الله واني اياكم بتقوى الله فإن تقوى رأس الأمور أما بعد فقد قال الله سبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَوْمَ يَعَظُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ ذِكْرَى يَا وَيْلَتَا لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي هَذَا الذِّكْرُ بَادِئَ إِلَىٰ وَآخِرٍ وَكَانَ الشَّيْطَانُ لِلنَّاسِ خَذُولًا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الرجل على دين خليله فلينظر احدكم من يخالله قال ابو داود او كما قال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم انا بتر الله انهرت انبار نهناين الله وروانيكي طغلنيتم الحمد لله அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்வதன் பின்னால் இன்றைய புசுதா பிரச்சங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் என் உயிரிலே மேலான கண்மணி நாயகம் மொஹம்மது முஸ்தபா சொல்லமாக அடைய வசல்லம் அன்பவர் மீதும் வெற்றிகளை கண்ணாமான ஆண்கள் பெண்கள் யாவோர் மீது உள்ளாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எந்த ஒரு நாள் இவ்வளோ அறிந்ததற்கு பின்னால் நிதான ஜென்மத்தில் பெருதாவது கூலியாக கிடைப்பாக்க போல் செய்வானார் அல்லாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாக அல்லாவினுடைய மாளிகையிலே நேர காலத்துடன் வந்திருக்கக்கூடிய அல்லாஹவின் நல்ல வாரிப்பறைகளே வயோதிப்பறைகளே சிறாறுகளே வர இருக்கின்ற அல்லாஹவின் நல்லதார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமேல் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்கியமாகவும் பரகசியமாகவும் சரிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் கஷ்டமான தோர்வான நிலைமையிலும் இருக்கிறதான சிந்தனையோடும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லா கட்டுரைக்கு வைக்கிறேன் எனவே அந்த அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை அல்லாஹ் சென்ற அந்த துவருக்கத்திலே குளிரை காட்டி வைப்பானான் அன்பான அல்லாஹுவின் நல்லே பேரன் முனிக்கற்றோதரே வாலிபுரே வயோதிபுரிகளே அல்லாஹா புரிதமான அல்லா சதக்கிறான் இஸ்லாம மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் எல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அந்த வகையிலே இஸ்லாத்தின் பார்வையிலே புனிதமான ஒரு விவாதம் இஸ்லாமின் பார்வையிலே ஒரு வணக்கமாக இருக்கின்ற ஒரு விடயத்தை தான் உங்களோடு நான் பேசிக் கொள்ள இருக்கிறேன் அன்பான அல்லாஹு அதிகாரிகளே தோழமை என்ற அந்த பகுதியை இன்றைய பொதுபாவிலேயே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அன்பான நட்பு என்று சொல்கின்ற போது இன்றை அமையாத நண்பர்கள் இல்லாமல் யாருடைய வாழ்வும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே நண்பர்கள் இருக்கிறார்கள் சொல்ல வடிவத்தோடைய நண்பர்களும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மதித்தோனர்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லதிகாரிகளே ஒருவருக்கு எத்தனை நண்பர்களும் இருக்கிற நண்பர்கள் எப்படி ஆனவர்களாக இருக்க வேண்டும் இஸ்லாம் என்னென்ன வரையறை வைத்திருக்கிறது நாம் செய்து செய்வதற்கு என்ன நட்பு பிரி இஸ்லாம் அனுமதித்ததா அனுமதிக்கவில்லையா என்பதை ஒரு கணம் நாம் ஒவ்வொருவரும் தெரிவிக்க வேண்டும் எனக்கு அன்பானு அல்லாஹுவின் நல்லதாரர்களே நட்பு கொ நல்ல நட்பால் நல்ல பிரிப்பால் நாம் அடையக்கூடிய நலவுகள் என்ன கெட்ட நட்புகளால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன சொல்லமாக அடைய சொல்ல அவர்கள் அதே போன்ற ஒத்தாளா எங்களுக்கு யார் யாரோடு நட்பு வைக்குமாறு யார் யாரை நண்பராக ஏற்றுக்கொள்ளுமாறு யார் யாரோ பழகுமாறு யார் யாரோ உட்காருமாறு சொல்லிருக்கிறார் என்ற விடயத்தை இன்றைய முத்துவாவிட உங்களோடு பகிர்ந்து கொள்ளாம நினைக்கிறேன் நட்புகின்ற அது மாத்திரம் அல்ல சமக்கிடையிலே நட்பாக பிரிப்பாக வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் நட்புக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியுடன் இருப்பதா அந்த அளவு நட்பு ஊக்கண்ணாக இருக்க வேண்டும் ஒருவர் எடுத்துக்கொண்டார் என்றால் அவர் எப்போது நன்மையின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும் சீமையின் சுதரமாக இருக்க முடியாது சீமையை கண்கின்ற அளவுக்குள்ளே தட்டக்கூடியவராக அதை விட்டு முதல கூடியவர் இருக்க வேண்டும் அது மாத்திரம் அல்ல கண்ணியமான அல்லாஹுவியின் நல்லடியார்களே நாம் ஒருவரோரு நட்பு கொண்டு விட்டால் நாம் யாரையாவது ஒருவரை தெரிவு செய்த நண்பராக எடுத்துக்கொண்டு விட்டால் அவரது வாழ்விலும் எங்களுடைய அவதானிக்கிறோம் அடைந்த நலவுகள் ஏராளம் சிலர் பெற்ற நண்பர்களால் அடைந்த விளைவுகள் ஏராளம் எந்த அளவுண்டால் சில நண்பர்கள் மூலமாக சிலர் தங்களுடைய உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள் சிலர் நட்புதியாக தங்களுடைய மனைவியை கூட இழந்திருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹவியின் அதிகாரிகளே கெட்ட நண்பர்கள் சிலர் தங்களுடைய பொருளாதாரத்தை பறிமுதல் இருக்கிறார்கள் அதனால் இஸ்லாம் இந்த நட்புக்கு ஒரு வரையறையை வைத்திருக்கிறது என்னவேதான் அல்லாஹவி நலதிகாரிகளே நட்பு என இந்த வட்டாரம் விசாலமானது இவைகள் இந்த நிம்பரமனிலே பேசி முடிக்க முடியாத விசாலமான ஒரு பகுதி என்றாலும் சுரக்கமான சில வழி எங்களை எவ்வளோ பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு வட்டாரம் அதே போன்று பெற்றார் பிள்ளைகள் நட்பு பிரெண்ட்ஷிப் வட்டாரம் அதே போன்று சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடியதும் ஒரு தோழகைதான் அதேபோன்று மாமா மாமி சாச்சா சாட்சி பெரியம்மா பெரியப்பா என்று சொல்லக்கூடியதும் ஒரு பிரெண்டிப் ஒரு உறவு அதே போன்று அல்லாஹுவின் அதரிகாரிகளே ஆசிரியர் மாணவர்கள் அதே போன்று திருவாரிகள் ஜமாசாரிகள் அதே போன்று தொழிலாளி முதலாளிகள் அதே போன்று தொழிலாளிகள் முதலாளிகள் அதே போன்று அரசன் குடிமக்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு வகையிலே தோழமை என்றாலும் இந்த இடத்திலே மிக பேசக்கூடிய சோழமை எது தெரியுமா நாங்கள் தொழிற்சுறின் போது உயர் கட்சி எதிரிகளுக்கோ எங்களது எறிகளுக்கோ செல்கின்ற போதும் அங்கே எங்களுக்கு அறிமுகமாக பார்த்ததில்லை இதற்கு முன்னரை பற்றி தெரியாது அவருடைய தந்தையை தெரியாது தகப்படை தெரியாது அவர் வாழ்கின்ற ஊரை தெரியாது பெண்ணியை தெரியாது இவர் ஒரு நட்பு அந்த சந்தர்ப்பத்திலே அவரிடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய கோல்பிகேஷன் அவரை எப்படி என்னுடைய நண்பராக எடுத்துக்கொள்ள முடியும் இவர் தகுதியா இல்லையா என்பதை நான் எப்படி சொல்லித் தருகிறது நான் அவர்களே குறிப்பாக நட்பு என்று சொல்கின்ற போது அதை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று நானும் நீங்களும் எங்களை படைத்தோல் கொள்வது அல்லாஹின் மீது வைக்கின்ற அன்பு அல்லா அந்த உலகத்திலே ஆகப்பெரிய அன்பு நாங்கள் வாழ்வது அல்லாவுக்காக நாங்கள் மரணிப்பது அல்லாவுக்காக திருமணம் முடிக்கிறோமா அல்லா உக்காக திருமணம் முடித்த பிள்ளை என்று பெற்றெடுக்கிறோமா அவதா உட்காக பிள்ளைய படிக்க வைக்கிறோமா இது ஒரு நட்பு அல்லாவுக்காக இன்னொரு நட்பு இருக்கிறது அல்லாஹுடைய படைப்பினங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு நட்பு அது எங்கள் தலைவர் அசோருவாகி செல்லவா அனைவரும் அவர்கள் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம் அதுக்கும் ஒரு முறை இருக்கிறது அல்லது சொல்லவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் சகாபாக்கள் நபி அவர்கள் மீது நாங்கள் வைக்கின்ற நண்பு நபி சொலர்களாக சோழர்கள் சகாபாக்கல் அறி சொல்லாக அனைவரோட சோழர்களோடும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் அவர் நட்புதான் அதே போன்று நாங்கள் வைக்கின்ற நட்பு அதே போன்று அங்குள் வை சொல்லும் அனைவரோடைய குடும்பம் இவர்களோடு நாங்கள் வைக்கின்ற நட்பு நல்ல மக்களோடு வைக்கின்ற நட்பு அதே போன்று பெற்றோர் பிள்ளைகள் அதே போன்று குடும்ப உறவுகள் அயலவர்கள் அதே போன்று ஆதரவற்றவர்கள் வேலையாக்கள் அதையும் தாண்டி வாய் பேச முடியாத மிருகங்கள் மீது வைக்கின்ற அன்பு கூட இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வாய்ப்பேச முடியாத மிருகத்து விடிகளில் நல்ல நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது வாய்ப்பேற்ற முடியாத முறையாக இருக்கிறது அது சம்பந்தமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பயணம் செய்கிறோமா அதற்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டுமானே எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட பார்க்க இருக்கிற நட்பு எது தெரியுமா நாங்கள் ஒரு தொழிலுக்கு போகிறோம் அல்லது ஒரு கட்சே அறிக்கப் போகிறோம் அல்லது உயிரு கல்விக்கு போகிறோம் அல்லது பாடசாலை படிக்கிறோம் அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அதன் தூரத்தில் வச்சுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பரை நாங்கள் எப்படி தெரிவு செய்யலாம் அந்த நண்பரை எப்படி இருக்க வேண்டும் அந்த நண்பரை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது மிக முக்கியமாக சில கோரிக்கை முஸ்லீமான நண்பர்கள் யாரை கிடைக்க இல்லையா அதை அடுத்ததாக போகலாம் ஆனால் முஸ்லீமான நல்ல நண்பர்கள் இருந்தால் அவர்களை உச்ச நண்பர்களாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதே போன்று யாரை கண்டால் அல்லாவுடைய பயம் வருமோ அல்லாவுடைய ஞாபகம் வருமோ நாங்கள் முதலாவது வைக்கின்ற அன்பு இருக்கிறதே அல்லாஹ் மீது வைக்கின்ற அன்பு அந்த அன்பு யாரோடு வைத்தார் அந்த அன்பு ஞாபகம் வருமோ அவர்களை தான் முதலாவதாக நண்பராக தெரிவித்த அடுத்ததாக யாருடைய பேச்சை கேட்டால் எங்களுடைய ஈமானும் அறிவும் எங்களுடைய வாழ்விலே நல்ல விட எங்கள் கூடுமோ அப்படியானவர் எங்களுடைய அளித்து விடுகின்ற அப்படியானவர்களை நண்பராக எடுத்துக் கொள்ளக்கூடாது பேச்சை கேட்டால் யாருடைய ஈமான் கூடுமோ அவர்களோடு நட்பு கொள்ள யாரோடு உட்கார்ந்தால் எங்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் எங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து எங்களுடைய ஈமான் கூடுமோ எங்களுடைய அறிவு கூறுமோ அப்படியானவர்களை நண்பராக தெரிவிக்க அதே யாருடைய விவாதத்தை பார்த்தால் யாருடைய வணக்கத்தை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ மருமையுடைய நினைவு வருமோ சுவர்க்கத்திலே போய் இருப்பதை போல ஒரு மீனில் விவாதம் செய்கின்றவர்களில் ஒரு நண்பர்கள் அல்ல சிலர் விவாதம் செய்வதில் பெருமைக்காக பெருமைக்காக விவாதம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய நன்மை அல்ல எங்களுடைய நண்பர் அல்லவர்களை அல்லாவுக்காக மருமையுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஈடுபடக்கூடிய இவர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள் என இப்படியான நண்பர்களை தெரிவு செய்து விட்டோமா இவர்கள் தான் எங்களுடைய சோழர்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதரை போன்றவர்கள் வேறு பாசை பேசலாம் வேறு கலர்ல இருக்கலாம் வேற நாட்டுல இருக்கலாம் ஆனா ஒரு மனிதரை போன்றவர்கள் இந்த இடத்துல நாங்கள் ஜூமா எல்லாரும் ஒரு மனிதரை போன்றவர்கள் சுபகான பெரிய உதாரணம் இன்னும் ஆதித் கமசரி ஜ ஒரு உடம்பை போன்றவர்கள் மோமீன்கள் எல்லோரும் உலகிலே வாழக்கூடிய மோமின்கள் உலகிலே வாழக்கூடிய உச்சயங்கள் ஒரு உடலை போன்ற வரைவு அந்த உடலையை கைக்குறு வரத்தான் தான் இந்த உடம்பு அந்த வருத்தத்தை சகித்துக் கொள்ள முடியாம உணவு வருத்தப்படும் பெண்மார்களே கைக்குரு வருத்தமா கண் தூங்க மறுக்கும் கால் நடக்க மறுக்கும் கண்ணுக்கு வருத்தமா கை பிடிக்க மறுக்கும் கால் நடக்க மறுக்கும் உணவு சாப்பிட நாங்கள் விரும்ப மாட்ட ஏன் உடம்புல ஒரு வருத்தம் அத போலாம் எல்லோரும் ஒரு மனிதரை போன்ற முகமீன் எல்லாரும் ஒரு உடம்பை போன்றவர்கள் இன்னும் சொல்லலாம் வளைவதீனும் அல்மோகீன் ஒரு முகமின் ஒரு கட்டிடத்தை போன்றவன் சுதாகணா ஒரு கட்டிடம் எப்படி அழகா இருக்குது ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல் அந்த கல்லு கீழே கலக்கப்பட்ட கலவைகள் ஓட்டைகள் அழகா இருக்கிறது அந்த கட்டிடத்துக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் போய் வர முடியும் அதனால் அந்த கட்டிடத்தை போன்றவர்கள் தான் என்று அழமான உதாரணத்தை சொல்லலாம் அழகி வசல் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் சொல்லலாம் சொன்னார்கள் لا تتخذوا يهود والنصار أولياء أمر لهم ينبغلها يهودين ترعب كليبتون أنبغلها ويقول لهم يقول لهم صلى الله عليه وسلم حديث وراء صليصاً هذا ما سلم الله فارسوسا وقروا عليه الصلاة والقرآن إن سمتصكم حسنة سمتصوهم وإن تصيبكم سيعة يفره بها الله صلوه دا كل فتبه لهم الآل سلاة سبجره لهم நண்பர்களாக இருந்தால் அவர்கள் எதிர்த்து வர முடியுமா உங்களுக்கு ஏதாவது அவர்கள் கவலைப்படுவார்கள் நல்ல நண்பர் எப்படி எங்களுக்கு நலவு நடந்தால் சந்தோஷப்பட வேண்டும் விஸ்லாசின் எதிரிகள் எப்படி இருப்பார்கள் எங்களுக்கு நலவு நடந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் வயசு பிரபு உங்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கு வந்து விட்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் கண்ணியமானவர்களே ஒரு கஷ்டம் ஒன்று வந்து விட்டால் அவரு தன்னுடைய கஷ்டத்தை போட்டு கவலைப்படுவார் அவருக்கு முதலீடு செய்வார் மெல்புகள் பண்ணுவார் ஆனால் நல ஒன்று அதை வாழ்த்துவார் அதை அப்படியே தூக்கி மேலே பல நலவுகள் செய்ய வழிகாட்டுவதற்கானவர்களே எனவே இஸ்லாம் சில நட்பின் வரையறைகளை சொல்லித் தந்திருக்கிறேன் هذا ما أصبحت الله <سؤال> عنه الله يقول لك الله قلت برشرة القرآن لك يا أيها الذين آمنوا تكو الله وكنوا من صادقين إيمان كنت تبقى الله يقول لك ملن من قلت برشرة القرآن لك إنه يقول لك ننبر جاء الله سريمه يقول لك سلللهم تللهم يقول لك ننبر சிலர் தொல்ல உண்மையான ஒரு கடலாசியா நாளைக்கு அஞ்சு லட்சம் பணமாக இருக்கும்பே நாளைக்கு அதை டேங்குல போட்டா அது கடலாசியாக இருந்தா அவர் செயல் அல்ல நாளைக்கு அது பணமாக இருந்தா அவர் செயல் அவர் தொல்லில உண்மையாளர் செயலில உண்மையாளர் இவர்கள் தான் எனக்குரிய இவர்கள்தான் எங்களுடைய தோழமைக்கு ஏற்றவர்கள் என அழுவாகுமே நல்லே சொல்லிலும் உண்மையானதுதான் எங்களுடைய நண்பர்கள் அடுத்ததாக கனியமான அழுவாகுமே நிலையார்களே கனிமைப்பட்டு போவதால் நண்பர் இல்லாது போவதால் நாங்கள் பல கஷ்டங்களை எடுக்கோம் ஒரு கஷ்டம் ஒன்று துன்பம் கொண்டு வந்து விட்டா யாருமே இல்ல அந்த கலவுகளை அந்த கஷ்டங்களை உள்ளத்துல அடக்கி அடக்கி நாங்க கஷ்டப்பட்டு நாங்க நோயில விழுந்துடுவோம் நெருக்கமான ஒரு கனியமான அந்த துன்பத்தை இலவாக உள்ளத்தில் இருந்து எங்களுக்கு அகற்றிக் கொள்ளலாம் அந்த துன்பத்துக்குரிய நல்ல பரிகாரங்கள் அந்த நண்பர் சொல்லி தருவார் அதே போல ஒரு நனவு ஒன்று ஏற்படுகிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படுகிறது ிய அந்த சந்தோஷத்தை உள்ளத்திலே அடக்கிக் கொண்டிருப்பதும் ஒரு வகையான கஷ்டம்தான் நண்பரோட நண்பர்கள் அவர் சந்தோஷப்படுவார் வாழ்த்து சொல்வார் அதனால் பகிர்ந்த இன்பம் இரட்டிப்பாகிறது பகிர்ந்த நலவு அதிகரிக்கிறது மாணவர்களே எங்களுடைய நட்பு இருக்கின்ற போதும் துன்பத்தை இலகுவிலேயே களைந்து கொள்ளலாம் கஷ்டங்களை இலகு விலையே கொள்ளலாம் அதே போன்ற நலவுகளை இரட்டிப்பாக்கொள்ளலாம் பல சந்தோஷங்களை இன்னும் வரவழைத்துக் கொள்ளலாம் அது நட்பின ஒரு நலவாக இருக்கிறது எனக்கு அன்பானு அல்லாஹ் கூட குருவானிலே நண்பர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை சோழமை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை விரிவாக அல்லாஹ் பொருவானிலே பேசியிருக்கிறார் அன்பான அல்லாஹு நடிகார்களே நட்பு எந்த இந்த மகத்தான உறவு காலங்கள் நிலைமைகள் மாறுகின்ற போது எமக்கு கை கொடுக்கின்ற உறவாக இருக்கிறது எல்லா நாட்களும் நாங்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டோம் சில வேலை வரி தவற பார்ப்போம் எல்லா நாட்களும் நாங்கள் கையிலே பணம் உள்ளவர்களாக செழிப்பானவர்களாக லாபத்தை பெறக்கூடியவராக இருக்க மாட்டோம் சில காலங்களில் எங்களுடைய வியாபாரம் ரெஸ்ட் ஆகலாம் சில காலங்களில் எங்களுடைய விவசாயங்களில் அறுவடை இல்லாமல் போகலாம் சில காலங்களில் எங்களுக்கு நோய் வாய்ப்புகள் ஏற்படலாம் சில காலங்களில் எதிர்பாராத அனர்த்தங்கள் ஏற்படலாம் இந்த சந்தர்ப்பங்களில் நல்ல நண்பர்கள் என்றால் எங்களுக்கு உதவியாக இருப்பார் அவர பணத்தை போட்டு நோய் செலவழிப்பார் ஒரு பயணம் இல்லையா அவர் செலவழிப்பார் இப்படியான இருக்கின்ற போது எங்க வாழ்க்கையில நிறைய நிலவுகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் அல்லாஹ் கூட பருத்து அனுப்புறுவாரே புனிதமான இந்த உறவை பல கோணங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் நண்பர் என்ற அல்லாஹ் சொல் புகானிலே பல அமைப்பில் எல்லாம் பேசியிருக்கிறார் நண்பர் என்ற அல்லா இந்த வார்த்தையை என்ற வார்த்தையினோட பல சொற்கரனு நண்பர்கள் தோழர்கள் நண்பர் தோழர் என்ற வார்த்தை அல்லா பசுவார்கள் பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறார் எனவே அந்த அல்லா நல்லே நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்வதை என்னுடைய வார்த்தையிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறோம் அல்லாஹ் கூட பரிசு அருப்பு வாழ்ந்து சொல்கிறான் நல்லவர்கள் அல்லாஹுக்காக நட்பு கொண்டு வாழக்கூடிய மக்கள் அவருக்கு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேற்றர்கள் அல்லாவுடைய அவுளியாக்கள் அலேகி அவர்களுக்கு பயம் இருக்காது அவர்களுக்கு கவலையும் இருக்காது சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக அவர்கள் அல்லாமோ அல்லாஹுமை பயந்தவர்கள் அந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்று தெரியும் அல்லா போவார்கள் சொல்லி காட்டுகிறான் எனவே அந்த அல்லாஹுவை நம்பியார்களே நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்வேன் நட்பை நட்பூடாக நான் அடைகின்ற நலவுகள் சொன்னதை போல பகிர்ந்த துன்பம் அப்படியே கதைகிறது பகிர்ந்த இன்பம் இழத்தோல நாளை மறுமையை நாள் நட்பு கொண்டா அல்லாவுக்காக ஒரு மனிதர் விட்டு நாங்க அப்பாபத்துக்காக சூரமாங்கினா இந்த நல்ல நட்பு இருக்குது நாளை அப்பயாபத்துடைய நாள்ல அல்லாவுடைய நிலக்கிறது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு சில பொழிலாள மேடையிலே மாலை மறுமையின் நாங்க இருப்போம் அது மாத்திரமல்ல இன்னும் சொல்லலாம் சொல்லு வரக்கூடிய விடயம் அல்லாத் மஹ் என்னுடைய அன்பு வாழ்வாகிவிட்டது எனக்காக யாரெல்லாம் இப்படி அன்பு வைக்கிறாங்களோ எனக்கு அவன் யாராவது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு அன்பு வைப்பது அவங்க இரக்கத்தை காட்டுவது எனக்கு வாஜி கட்டாயம் என்பதாக அல்லாஹ் புதிசீரை சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கு அவனை நானும் நீங்களும் ஒரு நேசித்தால் அல்லாஹ் அன்பு காட்டுவான் அல்லாஹுடைய நேரம் எங்களுக்கு வாஜிப் என்பதாக ஹதீஸ் புதிசீரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்லாஹு நடவடிக்கிறார்களே ஒரு நண்பன் நல்ல நண்பரோடு தான் இருக்க என்னென்ன நட்பு இருக்கிறேன் அது சாதாரணமானதல்ல இந்த உலகத்திலே நிறைய விடயங்களை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியது அதே போல நல்ல நண்பர்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அப்பயானு நாளையிலே நாங்கள் நல்ல நண்பரோடு கோரிக்கை கெட்டவர்கள் எங்களுக்கு நன்றாக கிடைத்து நாளை அப்பயானத்துடைய நாளையிலே நாங்கள் கெட்டவர்களும் நரம்பத்தில் இருப்போம் நமது பாதுகாக்க வேண்டும் அதனால வளைவத்தில் சொன்னார்கள் உலக ஒரு மனிதன் மார்க்கத்தில் அவர் இருக்கிறான் கல்யாணம் அப்பவுக்குமையின் யாராவது அவர் ஒருவர் இன்னத்துல பார்த்து விலக வேண்டுமா அவர் யாரோடு பழகிறார் அவரை பாருங்க நிச்சயமாக அவரை பார்த்த அவர நண்பர் அப்படித்தான் இருப்பார் அல்லாவது நிலவியார்களே நல்ல நண்பர்களை எங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து மாத்திரமா அது மாத்திரமல்ல அல்லாவுக்காக நேற்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஒன்று அல்லாஹுக்காக நேசித்து விட்டால் துண்டிக்க வருகிறேன் விட்டு போது போமாட்ட அவரு ஆட்டேர் விபத்து சிக்கலாரு கே அதற்கு பின்னால இருந்த நண்பன் ஓடி போக மாட்டாரு அவரோடு இருப்பார் நல்ல நண்பர் துண்டிக்கவோ விருக்கார் இரண்டாவது கண்ணியமானவர்கள் அவருக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவார் அதை கொண்டு பொறாமைப்பட மாட்டார் நண்பருடைய அடையாளம் இன்னத்திற்கு ஏதாவது கிடைச்சிட்டா கண்ணியமானவர்களே அந்த நண்பர் ஏழு நண்பர்கள் கிடைக்கிட்டேன்னு கவலைப்படக்கூடாது அவருக்கு துவாசியனும் பொறாமப்படக்கூடாது இது மற்றவருக்கு கிடைத்ததை நினைத்து இவர் சந்தோஷப்படுவார் இவர் துவாசிவார் அவர்தான் நண்பர் அடுத்ததாக கண்ணிய மூணாவது விடயம் அவருக்காக மறைமுக ஒரு நண்பனத்தில் குறைகின்ற பார்த்துட்டாரா ஒரு நண்பர் கஷ்டத்தில் உதவிட்டாரா அவருக்காக வந்து தனிமை இல்ல இந்த நண்பர் கொந்தி கொழுந்ததுக்கு பின்னால யாரு நண்பன் இப்படி ஒரு தவறு செய்தார் இதுக்கு முன்னாடி காரணம் முதலாவது நான் பார்க்கிறேன் அடிப்படையில் எனவே என் நண்பன் அகற்றியா நண்பன் நல்லவன் ஆக்கிரியால் அல்லாட்ட நாங்கள் முதலாவது கையெழுத்தோம் அன்பானவர்களே எனவே இந்த நண்பனுடைய விடயத்திலே மூன்றாவது பேசப்பட்ட விடயம் நான்காவது மன்னிக்கும் தன்மைங்களை வாசரிப்போம் ஒரு நண்பனோடு தவறு செய்தித்தான் பின் நடந்து மண் விளையாட்டாக பேசுவார் ஜோக்காக பேசுவார் சில பேரங்களில் எங்களுக்கு அடித்திருவார் என்பதை நாங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து நல்ல மனிதருடைய தன்மையாக சொல்கிறார் மனிதர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் எனவே மன்னிக்கின்ற தன்மை எங்களுடைய வாழ்க்கை அணிகலமாக இருக்க வேண்டும் அரசு மறந்த முகத்துடன் சந்திப்பார் எந்த முகத்தில் கவலை இருக்காது ஏதோ ஒரு வகையில இருக்கும் மாட்டார் எனவே நண்பண்பர் இன்னொரு நண்பருக்கு எப்போது முகம் மகர்ச்சியோடு அவர் காட்சி அளிப்பார் அடுத்த கண்ணியமான தனக்கு விருமானதை தான் அவருக்கும் விருப்பம் அடைந்து இரண்டு நண்பர்கள் ஏதாவது கடைகள் போதுதான் நல்லது ஒரு நண்பர் எடுத்துட்டு மற்றது மோசமானதை நண்பர் செய்ய மாட்டார் எனக்கு விருப்பமானது அவருக்கு விருப்பமாக இருக்கும் அதைத்தான் அவருக்கு பண்ண கொடுப்பார் அடுத்த கண்ணியமானவர்களே தவறுகளை திருத்தி கொடுப்பார் நல்ல நண்பர்கள் அடையாளம் அவர் வாழ்க்கை ஏற்படக்கூடிய மாற்றம் எது தெரியுமா அந்த நண்பர் தவறுகளை செய்து அந்த நண்பர்கள் இது தவறு இதை செய்வது வேண்டாம் இது கூட்டாளி நான் முதலாக சொல்றேன் முன்னால போன எங்கும் எங்கட முகத்துல ஒரு அழைப்பு அதே போல ஒரு கூட்டாளி ஒரு நண்பர் உண்மையான துறையை அவருக்கு சொல்லுவோம் கண்ணாடிய போல இருக்கணும் கண்ணாடி இல்லாம முகத்துக்கு முன்னால புகழது வெளியில போய் பேசுறது இப்படியான நண்பர் இருக்கக்கூடாது அடுத்ததாக தனியமானவர்களே இரக்கமாக அன்பாக நடக்க வேண்டும் உதவி அவர்களுக்கு இரக்கமாக நடக்க வேண்டும் அதே போன்று புறம் கோல் கெட்ட விடுதலை பேசக்கூடாது அடுத்ததாக தனது குறைகளை மறைப்பதை போல தனது நண்பனின் குறைகளையும் மறைக்க பழகிக் அதுல இன்னும் சொல்ல போனாலும் உண்மையான நட்பு அல்ல ஒரு மூமியுடைய நட்பு அல்லவர்களே எனவே குறைகளை நான் மறைக்க வேண்டும் அடுத்ததாக அவர் நேசிக்க வேண்டும் அவரே அவரால் நேசிக்கப்படவும் வேண்டும் இவர் அவரால் இருந்தோனும் அவரும் இவரை உடமாற விரும்ப வேண்டும் என்ன சிலர் அவரை விரும்புகிறார் அவர் விரும்புல வரக்கட்ட வாழ்க்கையில் படுத்த முடியாது அதனால நலி மாணவர்கள் நட்பை எப்படி வளர்க்கலாம் நட்பை வளர்க்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எப்போதும் சந்திச்சாலும் தலான் சொல்லி பேசுவோம் ஒரு நாளைக்கு பஸ்டமர்தான் நண்பர்கள் சந்தித்து போகிறார்களா தலாத்த கொண்டு ஆரம்பிக்கணும் தலாத்த கொண்டு பிரியோனும் அந்த நட்புலாம் வரக்கட்ட வச்சிருக்கிறார் அன்பை அதிகரிக்க அடுத்ததான் அன்பு அளிப்புகள் கொடுக்க வேண்டும் சொல்வதாக வடகி வசன்கள் அஜித்துகனுடன் சொல்லி சொன்ன விஷயம்தான் போவான் சொல்கிறான் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதை நீங்க மறந்துடாங்க அன்பளிப்பு கொடுங்க எனக்கு கண்ணியமான அன்பளிப்பு கொடுக்க போது நட்புகள் வளரும் அதே போன்று எப்போது முகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நன்மையான விடயங்கள் எப்போது உதவியாக இருக்க வேண்டும் கெட்ட விடயங்களில் அந்த நண்பருக்கு உதவியாக இருக்கக்கூடாது அடுத்தவருடைய மன்பான அவ்வளவு நிலவியார்கள் இது நல்ல நண்பனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறவுகள் அதே போன்று ஏற்படக்கூடிய விளைவுகள் நட்பு எப்படி இருக்குது கண்ணியமானவர்களை சில நண்பர்கள் கூட்டாளர் ஆகி மனைவி போயிட்டார் போயிட்டார் அந்த நண்பர் ஒன்றுக்கு போறது அன்பானவர்களை சர்வசாதாரத்தில் எங்க வீட்டு தவறு நண்பரை தெரிவு செய்யும் விட்டு தவறு அன்பானவர்களை எனவே மனுரம் பேடப்படுது நண்பர் என்பது வீட்டு ரூம் முழுக்கமல்ல நண்பன்பதை வீட்டு வாச வரைக்கும் தான் வீட்டு உள்ள வரைக்கும் தான் பதுக்கு அரை வரைக்கும் நண்பர் அல்ல அந்தவர்கள் அவர்கள முறையோடு வச்சுக்கொள்ள வேண்டும் அதே போன்று எம்மோடுதான் தவிர என் மனைவியோட என் வீட்டில் உள்ள அல்ல அந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுவோம் அடுத்தது பெற்ற நண்பர்கள் அனுப்பக்கூடிய இன்னும் தான் கொலையை கொள்ளை அடித்தல் கடைசி கப்பங்கள் இன்னைக்கு சில விடங்களை நாங்க பாக்குறோம் நண்பர்களால் கடத்துறது கொலை செய்யது கப்பம் பெறுது இப்படியான விடம் கருவ சாதாரணமாக நடக்குது அது மாத்திரமால்ல எந்த அளவுண்டா சில நண்பர்களால் என்ன நடக்குது அந்த நண்பருடைய மனைவியும் பெற்று போயிருக்கிறோம் பிள்ளைகள் பெட்டு போயிருக்கிறாங்க கோவை அவரோட நண்பராக இருக்கிறாரு அவர வீட்டை கூட்டுவாரவே என்ன தெரியவே அங்க போதை அந்த வீட்டில பிள்ளைக்கு பழகிறார்கள் சிலவேளை அந்த சில பிள்ளைகளை கூட அவர் எழுத்து அவர்கள் ஆசைக்கு அடிமையாக்கிடுவாரு எதிர்காலத்தை கூட சீராக கூடிய அதாவது சீரில் எடுக்கக்கூடிய ஒரு நிலமை ஆராயிருந்தா பாதுகாக்கிறது அன்பான ஆளாகிறது நல்லதாகவே நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டாம் நல்ல நண்பர்கள் இல்லையென்ற நாளை வரவேப்படுவோம் அன்னைக்காரன் தன்னுடைய கையை கடித்து எப்போ தலித்தும் என்னுடைய நண்பராக என்னுடைய தூதராக இந்த ரசூல இந்த நதிய என்னுடைய நண்பராக நான் எடுத்திருக்க கூடாதா இந்த தூதரை நான் என்னுடைய வழிக்கு நேர்வரிகாக்கி அழைத்திருக்க கூடாதா என்று ஒரு பாவி தன்னுடைய கையை கடித்து அழுவான் ஏன் இந்த உலகத்தில் நல்ல நண்பர் அல்வா அந்த அடியாளுக்கு முன்னால் வைத்திருந்தான் நல்ல நண்பரை விட்டு கெட்ட நண்பரை தெரிவு செய்தால் நாளை மறுமை கை செய்தப்படுகிறான் தொடர்ந்து அல்லா சொல்ல வைலா லை தனீலம் அத்தமிழா அந்த மன்னன் மேலும் கவலைப்படுவார் எனக்கு ஏற்பட்ட கைத்தேரியமே எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே நான் நண்பராக எடுத்திருக்காமல் இருக்க இவரை நண்பராக எடுத்து எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று இவரை நான் நண்பராக எடுக்காம இருந்தால் நல்லமே ஒரு நல்ல எந்த தூதர நண்பராக எடுத்திருந்தால் நல்லமே என்று மாலை மருந்தினால கவலைப்படுவான் உடைய இந்த தெளிவான வேதம் தெளிவான வழிகாட்டு பின்னாலும் இந்த மனிதன் என்ன வழி விட்டானே என்ன நரகத்தை தூக்கி போற போறானே என்று கவலைப்படுவார் ார்களே இந்த நல்ல பெற்ற நட்புகளுக்கு யாரும் மாற்ற இடாது நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொண்டு நிச்சயமாக உள்ள வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவான் எனவே எங்கள வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் தான் எப்போதும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் எங்களுடைய சக்கத்துக்கு துணையாக இருக்க வேண்டும் அதே போட்டிக்கு பணம் கொடுப்பாரு அவர் மாற்று வழியில சம்பாதிப்பாரு அந்த பணத்தை நாங்கள் எடுப்போம் அதை எங்களை ஒரு சமூகமே அழிஞ்சு வாய்ப்பிருக்கிறேன் அதனால நல்ல நண்பர்களை தெரிவு செய்வோம் எனக்கு வல்லவன் பகவான முத்தாளா எங்கட வாழ்க்கையில நல்ல நண்பர்களை தேவை செய்து இந்த உலகத்தில் நல்லவர்களோடு வாழ்ந்து நிறைய வலிமையினால நல்லவர்களோடு அல்ல எங்களை பொருத்தமா